அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லும் அலிசல்லின் வாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையே சிறிய அளவிலான இரண்டு ரகாத்துகள் தொழுவார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது சுபகின் இரண்டு ரகத்தை அணிகார்கள் அதாவது எந்த அளவுக்கெனில் ரகாத்துகளிலும் அவர்கள் ஓதினார்களா என நான் எண்ணும் அளவுக்கு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது பாங்கை கேட்டுவிட்டால் சுபகின் இரண்டு ரகத்தை தூழ்வார்கள் அந்த இரண்டையும் இலகுவாக்குவார்கள் மற்றொரு அறிவிப்பில் சுபகு நேரம் வந்ததும் இன்று